திருமுகம் ஐந்து நிம்மதியில்லை சிவமயம் நற்குணங்களில் சிறந்த நண்பராகிய தங்கற்கு வந்தனம் வந்தனம் தாங்கள் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் சுக்கிர வாரம் காலையில் விட்ட கடிதம் வரக்கண்டு அதிலுள்ள சங்கதிகளை அறிந்து கொண்டேன் இதனடியில் எழுதுகின்றவைகளை கவனமாக பார்க்க வேண்டும் என்னெனில் நான் பங்குனி மாதக் கடைசியில் வருவதாக முன் குறித்திருந்தது உண்மைதான் ஆனால் நான் ஒருவர் நிமித்தம் ஒப்புக்கொண்ட ஒரு காரியம் இன்னும் முடிவு பெற இல்லை அது பங்குனி மாதம் கடைசியில் முடிந்தாலும் அல்லது சித்திரை மாதத்தில் முடிந்தாலும் முடிந்தவுடன் பிரயாணப்பட்டு அவ்விடம் வருவேன் இது உண்மை இது நிற்க எனக்கு நிம்மதியில்லாமல் தாங்கள் இவ்விடம் வந்தால் தங்களுக்கு எப்படி நிம்மதி வரும் வாராது ஆதலால் நான் அவ்விடம் வருமளவும் தாங்கள் இவ்விடம் வாராமல் இருக்க வேண்டும் இதை அலட்சியமாக எண்ண வேண்டாம் எந்த விதத்திலும் நான் அவ்விடம் வரத்தான் இருக்கிறேன் வருவேன் வருவேன் அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டால் நிம்மதி வாராது ஆதலால் பொறுத்திருங்கள் எவ்விதத்திலும் என் இஷ்டப்படியே தாங்கள் இருந்தால் நன்மை இது உண்மை உண்மை கடிதம் அகப்படாத குறையால் இந்த மட்டில் எழுதினேன் மன்னிக்க வேண்டும் வந்தனம் சிதம்பரம் ராமலிங்கம் பங்குனி 28 எட்டு ஸ்ரீ வேலுமுதலியார் அவர்களுக்கு